வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது செய்தி சேவை ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஓடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் பில்லூர் அணையிலிருந்து பத்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் கரையோரப் பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிர்வாகப் பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலைக்குள் செல்லலாம் என அந்த ஆலை நிர்வாகத்திற்கு பசுமை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலைக்கு நீதி கேட்டு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு சென்று வந்த மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் உட்பட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கபனி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து தொன்னூறாயிரம் கன தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் உள்ள நம்பெருமாள் உற்சவர் சிலை மாற்றப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்குமாறு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேபாளத்தில் மோசமான வானிலை காரணமாக சிக்கி தவித்த தமிழக பக்தர்கள் பத்திரமாக ஊர் திரும்பியுள்ளனர் ஊட்டியில் யானை வழித்தடங்களில் அங்கீகாரமின்றி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடிக்க உச்ச உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் அசாம் குடிமக்கள் பதிவேடு விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் எதிர்கட்சிகள் மனு கொடுத்தன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா பகுதியில் என்கவுண்டரில் ஐந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மாநிலங்களவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஹரிவன்ஸ் நாராயண் சிங்குக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் தகவல் உரிமை சட்டத்தின்படி பதிலளித்துள்ள மாநில குற்றப்பதிவு ஆணையம் ஒவ்வொரு வாரமும் முப்பத்தி இரண்டு பெண்கள் காணாமல் போவதாக அதிர்ச்சி தகவல் அளித்துள்ளது வடமேற்கு டெல்லியில் நாரெல்லா பகுதியில் சென்று கொண்டிருந்த கொல்கத்தா சதாப்தி எக்ஸ்பிரஸ் மோதி இருபது பசுக்கள் கொல்லப்பட்டன கேரளாவில் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மீட்பு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன கேரளாவில் 26 ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இடுக்கி அணையிலிருந்துள்ளது இதனால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் வடக்கு ஏமனில் குழந்தைகளை ஏற்றி சென்ற பஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் பல குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது சிலர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் கருக்கலைப்பை சட்டபூர்வமானதாக்கும் சட்டத்தை அர்ஜென்டினா நாடாளுமன்றம் நிராகரித்தது சர்வதேச அளவிலான சதுரங்க போட்டியில் நான்காம் இடத்தை பிடித்த இந்திய வம்சாவளி சிறுவனின் குடும்பத்தினரை பிரிட்டனில் இருந்து வெளியேறும்படி அந்நாட்டு அரசு உத்தரவிட்டதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் இம்ரான்கான் வெற்றி பெற்ற லாகூர் தொகுதியில் மறு வாக்கு உத்தரவிட்ட உயர் உத்தரவை நிறுத்தி வைத்து பாகிஸ்தான் உச்ச உத்தரவிட்டுள்ளது விசா காலம் முடிந்த பிறகும் கடந்த ஆண்டில் இருபத்தி அதிகமான இந்தியர்கள் அமெரிக்காவில் தங்கியிருப்பதாக அந்நாட்டு அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மகன்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் ஆகிய இருவரின் பெயர்களை அந்நாட்டு அரசு சேர்த்துள்ளது கடனாவுக்கான விமான சேவைகளை சவுதி அரேபியா ரத்து செய்துள்ளது ஃபேஸ்புக்கில் இருந்து இந்தியர்களின் தனிப்பட்ட தகவல்கள் விவகாரத்தில் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா மற்றும் குளோபல் சயின்ஸ் ரிசர்ச் நிறுவனத்துக்கு எதிராக இந்தியாவில் சிபிஐ முதல் கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது ஈரான் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிகளை தடை செய்யும் அமெரிக்காவின் திட்டம் வெற்றி பெறாது என ஈரான் அறிவித்துள்ளது கொலம்பியா நாட்டின் புதிய அதிபராக இவான் டுக் பதவியேற்றுக் கொண்டார் வணிக செய்திகள் இந்தியாவில் மாநில அளவில் தொழில் துவங்குவதற்கான சாத்திய குறியீட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தமிழகத்துக்கு இரண்டாவது இடம் கிடைத்துள்ளது உள்நாட்டு ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முன்னூற்றி ஜவுளி பொருட்களுக்கு இறக்குமதி வரியை இருபது வரை அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது பிரதமர் மோடியின் நான்கு வருட ஆட்சியில் இந்தியாவின் தனி சராசரி வருமானம் எழுவத்தி ரூபாயாக உயர்ந்துள்ளது இது கடந்த நான்கு ஆண்டுகளை விடவும் அதிகமாக உள்ளது இந்தியா ஜிஎஸ்டி வரிகளை இரண்டாக குறைக்கலாம் என பன்னாட்டு நிதியம் யோசனை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்காவில் நடக்கும் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸ் தொடரின் காலிறுதிக்கு இந்தியாவின் ஜீவன் மற்றும் பூரவ் ராஜா ஜோடி முன்னேறியுள்ளது இளையோர் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் பளு பிரிவில் போட்டியிட இந்தியாவின் ஸ்னேகா சோரன் ஜெரிமி லால்ரினுக்கா ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்திய வீரர் அஜய் ஜெயராம் மூன்றாம் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் லார்ட்ஸில் நேற்று தொடங்கிய இந்தியா இங்கிலாந்து இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி மழையால் பாதிக்கப்பட்டது மணிப்பூரை சேர்ந்த வலு தூக்குதல் வீராங்கனை குமுக்சம் சஞ்சிதா சானு ஊக்க மருந்து தனக்கு விதிக்கப்பட்ட தடையின் உண்மை நிலவரத்தை அறிய பிரதமர் மோடியின் தலையீடு கோரி உருக்கமான கடிதம் எழுதியுள்ளார் கைவிரல் காயத்திற்கு அறிவை சிகிச்சை செய்துள்ளதால் பங்களாதேஷ் ஆல்ரவுண்டர் ஷகிபுல் ஹசன் ஆசிய போட்டிகளில் விளையாடுவது சந்தேகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திரைச்செய்திகள் அரசியல் தலைவர்களிலேயே கடைசி தலைவர் கருணாநிதி எனவும் சுத்தமான தமிழ் வசனங்களை அள்ளி அள்ளி வழங்கிய கடைசி திரைக்கதை வசன அவர்தான் எனவும் இசைஞானி இளையராஜா புகழாரம் சூட்டியுள்ளார் வருண் தவான் அனுஷ்கா சர்மா நடித்துள்ள படம் சுய்தா மேட் இன் இந்தியா இது கைத்தறி நெசவு தொழிலை பின்னணியாக கொண்டு இப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது பிரபலங்கள் லண்டனில் உள்ள மெழுகு சிலை அருங்காட்சியகத்தில் தங்கள் சிலை வைப்பதை கௌரவமாக கருதுவார்கள் இப்போது அந்த வரிசையில் ஹிந்தி நடிகை தீபிகா பதுகோனும் இணைந்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்